ோம்லஜேதண்ட்லோக்கம் <coughs> முதல் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் கவுண்டர் பிரகடனம் தந்திரசாஸ்திரத்தினுடைய ரகசியங்களெல்லாம் சொல்லி பிறகு அம்பாளுடைய அநேக உபநிட்டு இருக்கிற ரகசியங்களை சொல்லிட்டு வர ஏதோ ஒரு சாகமோ நேராக சொல்றது உபநிட்டுகள் ஆனா அது ஒரு மறைமுகமா சொல்லி நம்ம மனசுல அந்த ஆத்ம தத்துவத்தை இறக்கணும் அதற்காக ஒரு கதையாக அதே ஒரு வர்ணனா ரூபமாக நமக்கு தெரிய இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய பல்வரிசைகளை சொல்றார் இதம்பி ரதா அப்படின்னு ஒரு நாம சொல்லியிருக்க நவ வித்ரும பிம்பம் அப்பொழுது பழுத்ததான கோவப்பழம் அதனுடைய ஒரு அழகை தூக்கி போடுறா போல இருக்கக்கூடியதான அழகே உள்ளதான பல்வரிசையை உடையவள் அம்மா அப்படின் ஆச்சாரிய பறவை உடைய பறக்கு அழகா இருக்கு கணிக்கிறதுக்கா பற்களுக்கு என்ன பிரயோஜனம் நம்ம பாக்கிறோம் பற்கள் நம்ம ஆகாரம் உட்கொள்வதற்கு உபயோகப்படுகிறது இதை சாதாரணமாக எல்லோரும் பாக்கிறாங்க ஆகாரத்தின் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்கு தான் பற்களுக்கு நம்ம பாக்குறோம் அது மட்டும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை அது ஒரு பிரயோஜனம் இன்னொரு பிரயோஜனம் என்ன சத்தம் கரெக்டா வரணும் அந்த சொற்கள் எப்படி எங்க வரணுமோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இடம் இருக்குறாங்க சொல்லணுமே அந்த பற்கள் இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும் அது வேற ரொம்ப முக்கியமான எழுத்துகள் வேற அதனால்தான் அதை கரெக்டா உச்சாரணம் பண்ணுங்கிறத பற்களுடைய வரிசையே வேண்டியது அதேபடியா உலான் இருக்க அந்த மேல் பல்சட தொட்டா இது அது அப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் நியாயமா பற்கள் எதற்க சப்தோச்சாரணம் கரெக்டா இருக்கலாம் நம்ம தாவல உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம் நம்ம அதை நின்று உள்ள போக எப்படி இருக்கு சிவந்ததாக இருக்கு நவ வித்ருமஸ்ரீ அப்படி அம்பாளுடைய கலர எப்படி இருக்கு காலமே எழுந்து சூரியோதயத்தை பார்க்கும் பொழுது உலகம் முழுக்க எப்படி சிவந்து இருக்கும் அப்படி இருக்க அதே போல உங்களுடைய மக்களுடைய வரிசைகள் என்ன அதை மூடிக்கொண்டிருக்கக்கூடியதான உடல் என்ன அதற்கு சாதிசியம் ஏதாவது சொல்லணுமே ஆனால் சாதிசியம் ஜனயது அதுக்கு ஒரு சாதிருஷ்யம் தள்ளனமையான அதுக்கு உங்களுடைய சரீரத்துக்கு சாதம் சொல்லணும் அதுல இருக்கக்கூடியதான உதடுகளுக்கு சாதிரசம் செல்லணும் அது எப்படி இருக்கணும் பவழ கொடிய சாதிருசியமா பவழ கொடி இருக்கணும் அந்த சிவந்ததான பவழ கொடியில வந்ததான பழம் எப்படி அது சிவந்ததாக இருக்கணும் ஜெனரலா அப்ப அது போல ஒண்ணு இருக்குமே ஆனால் உங்களுடைய சிவந்ததான உடல்ல இருக்கக்கூடியதான சிவந்ததான அந்த உதவுகளுக்கு சாதிரம் சொல்ல நேரிடும் ஆனா அப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு சொல்லத்தினால என்ன தெரிகிறது இதுக்கு சாதிருஷ்யம் இல்லை உபமானம் இல்லை இது சோபாதிகமான ஸ்வரூபம் வசுதா சொல்ல வேண்டியது என்ன நிருபாதிகமான ஸ்வரூபத்துக்கே சாதிருஷ்யம் இல்லை ஆனா இவன் என்ன சொல்ற சோபாதிகத்துக்கே சாதியம் இல்லை இன்னும் சோபாதிகளில் இருக்கக்கூடியதான் ஒரு பகுதிக்கே சாதிசம் இல்லை சொல்லி இருக்கு ஆகிய அம்பாண்டிய ஒரு அவயவமான உதவுக்கு சாதிருஷம் இல்லை பலவருகைகளுக்கு சாதியம் இல்லை அது போல வேற இங்க இது மாதிரி இருக்கு என்று சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு ஸ்வரூபம் பவழ கொடி தான் ஒரு பழத்தை கொண்டு பண்ணட்டோம் அப்பொழுது வேணா அதுக்கு தாங்குறதுன்னு சொல்றேன் அது பழத்தை அந்த வித்ருமலத்தை பழம் கிடையாது பவழ கொடிக்கு பழம் இல்லை பவழ கொடி இருக்க அதனுடைய வேர்ல இருக்கக்கூடியதான பாலம் தான் பவழமா எடுத்து நம்ம கொண்டுக்கிறோம் பவழம் முத்து என்ற ரெண்டு ரொம்ப உயர்ந்ததான பதார்த்தங்கள் அந்த முத்து ஆனது ஜென்மாந்திரத்துல புண்ணியம் இருந்தா தான் போட்டுக்க முடியும் பவழமானது இவனுக்கு பகவதான வரக்கூடியதான சந்தர்ப்பம் இருந்தா தான் போட்டுக்க முடியும் இல்லதான் முடியாது இப்படி சாஸ்திரங்கள் சொல்ற நவரத்னங்கள்ல ஒவ்வொரு ரத்னத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் அதே போல இந்த டைமண்டுங்கிறது எல்லாமே ஒத்து வராது சார் அப்படிங்கிறார் மகால <laughs> அனுக்கு <laughs> <laughs> அது அனுகிரக ரூபம் இருந்தா தான் வெறும் பொடித்தான் இலையோட சரி ஆனா அது பழத்தை கொடுக்கட்டும் அப்பொழுது வேணுமே ஆனால் நான் அதற்கு சாதம் சொல்லுகிறேன் அப்படிங்கிற அப்படின்னா அதுக்கு சாதிரசம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனா ரொம்ப பேர் என்ன சொல்றா பிம்பம் சாதிசியமா இருக்குங்கிற கோபப்பழம் சொன்னது பவழ கொடி இப்ப நான் என்ன சொல்றேன் கோவப்பழம் சாதாரணமாக ஸ்திரீகள் உதவிக சாதிரசியம் சொல்றது கோபப்பழம் போல சிவப்பா இருக்கு அப்படிங்கிற சாதிசியம் அந்த கோபப்பழத்துக்கு சமஸ்கிருத்தல என்ன பிம்பம்னு பேரு இந்த பிம்பத்தை போய் ஒரு சாதிசியம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற நபிம்பம் ஏன் தத் பிம்ப பிரதிபல ராகா தருணிமம் இந்த பிம்பமானது பிம்பா தருணிமம் இருக்கிம்பிம்பு பிரதிபிம்பம் வந்தா தான் பிம்பம் பேரு பிரதிபிம்பே அம்பாளுடைய உதடல அம்பாளுடைய சரீரமானது அந்த உதடல அதுக்கு சிவமா தாம்புறது கோபப்பழம் இருக்குற எப்படி இருக்க வெளுப்பா தான் இருக்கும் வெளுப்பா இருக்கிறது பழுத்த பிறகும் வெளுப்பா தான் இருக்கும் இனிமேல பிரயோஜனம் இல்ல கீழே உதர்ற சமயத்துலதான் அந்த சிவப்பாரு அது மறிய உள்ள சவப்பாயி முழுமையாக செவப்பாய் அதுக்கு பிறகுதான் வெளியில ஜவப்பா இந்த கோபப்பழமானது பிரதிபிம்ப சாபேஷமா இருக்கிற கோபப்பழமானது அது எப்படி அம்பாளுடைய உதனுக்கு சொல்ல முடியும் நிம்பம் தத் பிரத் பிரதிபல ராகாதருணிமம் அம்பாளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான சிவப்பு அதுல பிரதிபலித்த பிறகு அது சிவப்பாகும் ஆனா சுவாவமாக சிவப்பா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பரமாத்மா பிம்பமா நம்ம மனசுல பிரதிபிம்பிச்சா அது ஜீவன் பெற இந்த ஜீவனுக்குதான் ராகாதிகள் உண்டு பரமாத்மாவுக்கு அபகதபா மகா விஜ விஜோ விருப்பு விருப்பகள் அற்றவர் பரம்பொருள் விருப்புகளிடம் கூடினவன் ஜீவன் இவனுக்கு எப்ப வார நவராத்திரி புதுட் வாங்கினா என்ன சாப்பாடு என்ன ஸ்வீட்டு இவனுக்கு ஆசை இருக்கும் இல்லையா ஆசை இந்த ஆசைங்கிற மனசில் இருக்கக்கூடியதான ஒரு குணம் இத வேதாந்தங்கள் கேட்டு கேட்டு அம்பாட்டி அனுகிரகத்தினால இது போகணும் எப்பொழுது இவனிடத்தில் இருக்கக்கூடியதான ராகாதிகள் தற்காரணீபூதமான ரஜாதி குணங்கள் இவன் போகுமோ அப்பொழுது அவன் குணாசீதனாவான் குணாசீதனான பரம்பொருளா ஆக இது தற்க அப்ப இவனை என்ன சொல்றது அந்த கரண பிரதிபிம்பிதைத்தப்படிங்கிறது வரு ஜத்துல கண்ணாடிய பார்த்திருக்கேன் அது எப்படி இருக்கணும் பிரதிபிம்பமாக இருக்கணுமே அது உருவம் பொருளா இருக்கணும் உருவமுள்ளதான கண்ணாடியிலையோ அல்லது ஜலத்திலயோ ரிஃப்ளக்ட் ஆகணும் அப்ப சூரிய சந்திரன் போல பரமாத்மாவும் உருவம் உள்ளவராக இருந்தாரே ஆனால் அவருக்கு பிரதிபிம்பம் வரலாம் பிரதிபிம்பத்தை கொள்ளக்கூடியதான பொருளானது கண்ணாடி போலையோ ஜனத்து போலையோ உருவம் உள்ளதாக இருக்கனையானால் அது பிரதிபிம்பம் வரலாம் அங்கே பிரதி பரமாத்மாவுக்கும் உருவம் இல்ல இந்த கர்ணாடி மாதிரி மனசு இருக்கேன் அதுக்கும் உருவம் இல்லை மனசுக்கு என்ன உருவம் போடல்கள் தலைய டே போடுறன் கை கால் எக்ஸே எடுது இப்படிதான் இருக்குங்கிற மனசு இப்படி இருக்கு சொல்ல முடியோதான் அப்படிப்பட்டதான அமூர்த்தமான மனசு அமூர்த்தமான பரம்பொருளுக்கு எப்படி பிரதிபிம்பம் வரும் சரி உபநிஷத்தே பிரதிபிம்பம் சொல்றதான்னு பார்த்தேனா அது பிரதிபிம்பம்னு சொல்லவே இல்லை எங்கயும் என்ன சொல்றது ரூபம் ரூபம் பிரதி ரூபோ உபூவா அப்படிதான் சொல்லு பிரதிபிம்போ உபூவான்னு சொல்லப்படாதோ இப்படி எல்லாம் கிருதிகள்னா என்ன சொல்றதுன்னா பிரதி ரூபம் தான் சொல்றது பிரதிபிம்பம் பிரதி ரூபம் பிரதிபிம்பம்னு நாம் புரிஞ்சுகிட்டு இருக்கோம் என்ன பிரதிப்போம் இந்த சினிமா போ போடுற அது பிரதி ரூபமா பிரதிபிம்பமா உங்களை போட்டோ எடுக்கிற உங்களுக்கு போட்டோ காப்பி கொடுக்கற அது பிரதி ரூபமா பிரதிபிம்பமா வேதனை பண்ணி பாருங்க என்ன சார் வித்தியாசம் கொஞ்சம் வேதனை பண்ணி பாருங்க பிரதிபிம்பத்துல லெப்ட் ரைட் ஆகும் லைட் லெப்ட் ஆகும் தெரியும் பிரதிபிம்பம் எப்பொழுதும் உங்களை பேஸ் பண்ணி இருக்கும் பிரி இல்ல இருக்கா கையின்பத்துக்கும் பிரதி ரூபத்துக்கும் என்ன வித்தியாசம் சிலது பிரதிபிம்பத்துல மாறும் பிரதி ரூபத்துல மாறாது ஆனா பிரதிபிம்பத்துல இருக்கக்கூடியதான குணங்கள் சங்குச்சிதமாக இருக்கும் பிரதி ரூபத்தில் அந்த ஐடியாலதான் பிரதிரூபம் பிரதிபிம்பம் அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு மனசுல பிரதிபிம்பமாக இருக்கிறதுனால மனசுல இருக்கிற குணங்கள் அதுல இருக்கு மனசுல என்ன இருக்கு கர்த்திருவம் போக்திருவம் ராகாதிகள் இவைகள்ல மனசுல இருக்கு சம்ஸ்காரங்கள் இவைகள்லாம் யம் சுத்தமாக இருந்த போதிலும் அது மனதில் சேர்ந்த பிறகு மனசனுடைய ஒரு உருவத்தை அடைகிறது அதே போல அம்பாளுடைய சரீரம் அந்த கோபப்பழம் மாதிரி இருக்கக்கூடியதான அந்த உதளும் அல்லது கோபப்பழமும் பிரதிபிம்பத்தை சாயை எடுத்துறது ஆகையா பிரதிபிம்ப கான்செப்டே சரியில்லை பிரதிபிம்பம் இருந்தால்தான் பிம்பம்னு சொல்லலாம் கோபப்பழத்துக்கு பிம்பம்னு வேற சொல்லுற எப்படி சரியா வரும் ஆகையா இந்த இதுதான் இதனுடைய உருவம் அப்படின்னு சொல்றதுக்கு தப்பு அப்ப எதுதான் உருவம் சொல்லலாம் அதுக்கு சதிருசம்னு சொல்லலாம் அம்பாளுடைய உதடுக்கு எது சதிருஷம் சொல்லலாம் அம்பால கொடி மாதிரி தான் இருக்க அம்பாள சிவப்பா இருக்க அதனால அந்த கொடியில பழுத்த பழமா ஒருவேளை இருக்குமே ஆனால் பவழ கொடியில பழம் வருமே அதுக்கு சாதிருஷன் சொல்லலாமே மற்றதுக்கு சாதிருஷன் சொல்ல முடியாது ஆகையா சொல்றது பத்தியல அந்த தத்வத்துக்கு ஈக்குவல் கிடையாது அதுக்கு சாதிசியம் கிடையாது அப்பாளுடைய பற்கள் இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பரம்பொருளுக்கு சோபாதிக நிரூபாதிகமான ஸ்வரூபங்களுக்கு சாதிசியம் செய்ய அந்த சாதிசியம் சொன்னா சாதிருசியம் ஏன் இல்லை தனக்கு தான் தான் சாதிசியம்னு சாத்சியம் சொல்வேடா இல்ல ஏப்ப ஏல இருக்கக்கூடியதான சில குணங்கள் பி ல இருந்தா சொல் ஆனா இங்க எப்படி அப்பா நீங்க சாதிர வேற யாரும் இங்கும் சொல்ல முடியாது ஏன் ஏகமே வாத்யம் இரண்டாவது பொருள் இருந்தா தான் ஆலோசனை சொல்றதுக்கு ரெண்டாவது பொருள் ஒன்று பிறந்தது ஏன்னால் அது அம்பாளுக்கு செயலோ இல்லையோ அப்ப காரியகாரணங்களுக்கு அபேதமோ இல்லையோ கதனம் ஏற்கும் ஆரம்பித்யா அப்ப என்னதான் கலபரின் இல்லையா தான் விவகாரம் என்ன கடைசியில அதுக்கு அது உபமான அப்ப திருஷ்டாந்தம் இல்லாதனால இருக்கிறது ஒண்ணு அவ்வளவுதான் அல்லது உதைய ஒரு அழகை அதுக்கு அதுக்கு ஒருவேளை சாதிசை சொல்லுவேன் எப்பொழுது ஜனகது பலம் வித்ருமலதா டி பழத்தை உண்டு ஜீட்ட கருத்திரு அங்க இல்ல ஜீவனட்ட போக்சத்துவம் ஜீவனிடத்துல இல்ல அது என்ன அவுபாதிகம் கோ கோபம் மாதிரி இருக்குன்னு சொல்ற கோபழம் தான் வெக்கப்பழம் நம்ம போய் இதோட கம்பேர் பண்றானேன்ட்டு அப்படின்னு வசுதா அம்மாடைய முகத்துக்கு உதடுகளுக்கு சாதிரசமில்லை அப்படின்னு சொல்ற இது அசாத்திர சரூபமான அத்வைத்தாபனத்துல உண்டாகணும் என்கிறதுக்காக நம்ம சொன்ன இது அப்படி இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு கதம் யாருக்கு தூக்கம் வரலையோ என்ன அல்பதமான ஒரு பதம் இருக்க இப்ப தூக்கடிக்கிறேன் அப்படி எங்க சமயத்துல எவ்வளவு தூக்கம் வேணுமோ அவ்வளவு தூக்கணும் சின்ன வயசுல இருக்கிற பொழுது ஒரு வருஷம் வரைக்கும் பதினெட்டு மணி நேரம் தூங்கணும் ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் அவன் மணி நேரம் தூங்கு பிறகு பத்து வயசுல இருந்து ஆரம்பிச்சு முப்பது வயசு வரைக்கும் அவன் எட்டு மணி நேரம் முப்பது வயசுல இருந்து ஆரம்பிச்சு எழுபது வயசு வரைக்கும் ஆறு மணி நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கிறது அவளையில்தான் தூக்க வரும் வயசான பேரு எப்ப வரப்படாதோ அப்பதான் தூக்கம் வரும் எழுது வயதுக்கு மேல தூக்கத்தை பற்றி சொல்ல வேண்டாம் ஆனா அது வரைக்கும் ஆறு மணி நேரம் எப்ப தூங்கணும் ஒன்பது மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் மூணு மணிக்கு பிசாட்சி வேலை கேட்கப்பட ஒரு நாளை பத்து மைல் நடக்கூடாது ரெண்டு மைல் மூணு மைல் எவ்வளவுதான் அவளைதான் அப்படிப்பட்ட வாழ்க்கை பண்ணலன ய யோகோ பவதி அப்படி இருக்கிறவர்களுக்குதான் யோகோ பவதி துக்தா அவளுடைய துக்கத்தையெல்லாம் போகக்கூடியதாக இருக்கு அதே மாதிரியே இந்த ஸ்வரூபம் நிந்திர வேணும் நிதிரையானது ஏன் வரதில்லைன்னு நமக்கு பார்க்கும் பிராரப்தகரமா அனுபவிக்க வேண்டியது அதிகமா இருந்தா நிந்திர வர ஒவ்வொரு நாளும் இவ்ளோ அனுபவிக்கணும்னு இருக்கு அனுபவிக்கெரி பெருசா இருந்தது ஆனால் நம்ம வந்து அத சீரியஸா எடுத்துக்கிட தூக்கம் வரல என்ன பண்ணணும் ஏதா ஜபக் படத்தண்டை ஏதோ ராமநாமாவையோ ஏதோ உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தையோ இல்ல ஏதோ ஸ்லோகத்தையோ மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருந்தால் அந்த சமயத்துல என்ன நிஜ வர்றதுனால ஒரு தோஷமானது வரவேங்கிறது அனுபவிச்சு கோக்கணும் அதே சமயத்துல தாங்கள் இப்படி வேற பிரயத்னம் பண்றதுனால புண்ணியம் சேரணும் இந்த நிஜ வருவதற்காக அப்படின்னா பிரார்த்த கர்மாவனால வந்ததான அந்த தோஷங்களும் போக்குறதுக்காக இந்த மந்திரம் சொல்லக்கூடாது இது அனுஷ்டானம் பண்ணணும் நைவேதியம் சொல்லியிருக்கு இந்த மந்திரத்துக்கு ோம் அந்த கலரா இருக்கோ அந்த கலர் அதுக்காக பிரவற்றே தாசியம் ஜனகலம் விதிம்பிம்பா தருணிதம் துலாமில